வரகுணனுக்கு சிவரோகம் காட்டிய படலம் என்பது ஒன்று அருமி ஐயா அவர்கள் சொன்னது ரொம்ப விழிப்பா ஏழரை மணி அளவில் இருக்குன்னு செஞ்சிடும் ஒன்று விரித்து என்று சுருக்கி அப்படி அமைப்போம் என்ன பண்றது இப்பொழுது நேர்களை அந்த மதுரைக்கு அழைக்கிறோம் சால்வாய மும்மை தமிழ் வளர்ந்த மதுரைக்கு இப்பொழுது அழைக்கிறோம் அதுல வரகுணன் என்ற ஒரு பாண்டியன் அவங்க பெயர் படிலாம் வச்சுக்காங்க வரகுணன் வரகுணன் என்று அப்படின்னு என்ன பண்ண தெரியா வரம் கொடுப்பதே அவனுக்கு குணம் வேற எதுவும் இல்லை கேட்கறதெல்லாம் கொடுக்கிறதே குணம் வேற குணம் அதான் வரகுணன் அப்படிப்பட்ட பெயருடைய ஒரு பாண்டியன் வாழ்ந்தானாம் வாழ்ந்தவன் அவன் நல்ல அரசனாக இருந்தான் அரச என்ன என்ன கடமை அரசா மாநிலம் காவலான மண்ணுயிர் காத்துங்காலை ரொம்ப அருமையினும் அருமையுனு சொல்லி இருக்க பலமுறை முதல்ல நீ அரசனா வந்தா ஒன்னால நாட்டு மக்களுக்கு இடையூறு கூடாது நீயே அரசு வந்து நீயே ஆட முழுங்க அது என்ன இந்த இருபதாம் ஆண்டுக்காக தான் சொன்னது முதல்ல நீ அரசா வர்ற ஒன்னால நாட்டு கடுதல் முதல்ல பார்த்துக்கிட்ட தன்னால் தன் பகைத்தரத்தால் பயவரால் கல்வரால் உயிர்கள் தம்மால் விலங்குகளால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்த அரங்காப்பான் அல்லணும் இந்த பரிசனத்தால் தன்னுடைய வேண்டிய விரல தன் கீழ் வேலை செய்யறால நாட்டுக்கு தீங்கு வரக்கூடாது அதெல்லாம் கவனமா பாத்துவாங்க அதுட்டு இந்த விலங்குகளால் வருகிற பயத்தை நீக்கிறதுக்காகத்தான் வேட்டையாடினாங்க வேட்டையாடுவது என்பது உயிர்கொலை நினைக்கப்படாது எந்தமயத்தில் வேட்டையாடுறாங்க பாருங்க ஒரு புலி வந்து தூய் போட்டுதுன்னா மறுநாள் புலிகள் எங்க ஒரு உயிர் இன்னொரு வலிமை உடைய உயிர் மென்மையுடைய உயிரை அடிக்குது தப்பது ஒரு உயிர் இன்னொரு உயிர் அடிக்க கூடாது அதனாலதான் வேட்டையாடுனா அப்படி வேட்டையாடுவது தினம் உயிர் கூட செஞ்சு விலங்குகள்லாம் கொண்டு உள்ளதில்ல துன்பம் தருகின்ற உயிர்கள் ஏனைய துன்பம் செய்கின்ற உயிர்கள் துன்பம் தராத உயிர்கள் எல்லாம் கொலை செஞ்சது அப்போ அந்த துன்பம் தருகிற உயிர்களையும் நம்ம கொள்வாங்க அதுதான் அறம் அது இப்படி போனபோது ஒரு தரம் வந்தாராம் வந்தா போயிட்டு வரும்போது குதிரை வேகமாவுறது பொதுவாகவே இன்னைக்கு எந்தமே ஊர்திகள்லாம் கூட நம்ம டிரைவர் கூட சொல்றேன் போகும்போது கொஞ்சம் வரும்போது அடிச்சு விட்டுட்டு போய் படுத்துக்கலான் அது இயற்கை யாருக்குமே குதிரை வந்தது அந்தனன் ஆர்த்தன அவங்க வந்து சோத்து தண்ணி எல்லாமே கீழே விழுந்து அப்பாடா ஐயாடான்னு அந்த கட்டத்துல இருக்கான் கஷ்டப்பாடு இந்த குதிரை வந்து பக்குன்னு மேய்ச்சு இறந்தே போட்டான் இறந்தே போட்டான் அது தெரியல விட்டு அந்த மாதிரி வந்துட்டான் அரைமணிக்கு ஆஹா இந்த பாலா போன குதிரை மேய்ச்சிட்டு போய் நாள ஏதோ இருப்பான் அல்லது ஒரு நாளாக இருப்பான் அதை முன்னச்சி திட்ட சொல்லிட்டு உடனே அடக்கம் பண்ணாங்க நேரம் அரைமணிக்கு போனாங்க அரசே வணக்கம் நேற்று நீங்கள் வருகின்ற பொழுது என்ன குதிர ஒரு கட்டத்தில் என்ன கேட்டீங்களா என்ன செய்தீர்கள் என்று சொல்லிட்டு அவங்க சுற்றத்தாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த பணமெல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் உதவி நீங்க பார்த்து ஆனாலும் உயிர்கொலை ஆனதுனாலே பிரம்மகத்தின்னு ஒரு தோஷம் பிரம்மகர்த்தினா ஒரு பின்னாலேருந்து ஒரு இயக்கம் இருக்கும் ஆனால் அது வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாது என்ன பண்ணணும் கேட்ட உரும் வந்து இங்க வந்து அப்படின்னு உருமம் இல்லைங்களா தூங்கும்போது அப்படியே படாருன்னு அடிக்கும் இப்படியான ஒரு அந்த துன்பம் ஒரு அமைப்பு இங்க ஒரு அருமையான கருத்து சொல்லிடுறா அப்புறம் வேகமா கதையா போயிடுறேன் கதையா போயிடுறேன் திருக்குறள் கருத்து என்ன பண்ணி தொலைக்கிறது திருக்குறள் நினைக்காம இருக்கிற நாள் தான் பரவாயில் தான் ரொம்ப பரிமையல்ல ரொம்ப பாராட்டுறேன் இந்த இடத்துல பாராட்டல பரிமையலகர் கொஞ்சம் அப்படி கவனக்குறைவா எழுதிட்டார் அதனால பெரிய முட்டாளன் என் கை பட்டுதுங்க அவ்வளவு அந்த மாதிரி கை மோதல் கூட வரக்கூடாது தப்பு தப்புதான் திருவள்ளுவர் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நான் பாருங்க நீ வேற ஒண்ணும் மழை வருந்துட்டு அதுல என் கைப்பட்டு போய் சின்னன்றும் உனக்கு வேகம் இருக்கலாம் அதுக்காக அர்த்தம் வேலை மோதறதாடா நல்ல கதை எந்த நேரத்துல எங்கான்றும் நான் மோதனால ஒண்ணும் சாதாரண இல்ல இதனால் அவனுக்கு ஒன்னும் பாதகம் இல்லை சொன்ன அந்த மாதிரி நீதிய இதை விட என்ன சார் செய்யணும் இந்த நாட்டுக்கு தேவை வேண்டியதே இல்ல ஒரு நூல் திருக்குறள் போது யாருக்கும் இன்னொரு கட்டம் போறார் என்னமோ உண்மையில சொல்றேன் திருவள்ளு ஒரு சிலைய வச்சு போய் அப்பா அப்படி பாடினியே உன்னை பார்க்க எங்களுக்கு புண்ணியம் இல்ல உன் திருக்குறள் தான் பார்க்க புண்ணியம் இருந்ததுப்பா இந்த நாடு இனிமே திருந்தாதா என்ன நீ ஆட்கள் என்று சொல்லி அவன் திருவடிலே அப்படியே விழுந்துட்டான் நல்லது யாருக்கும் நினைச்சானாம் மனசுலேயே என்னை செய்யாமை தலை ஒரு குரல் இதை விட அரஞ்சொல்ல என்னதான் வேணும் எந்த நாட்டுக்குத்தான் வேணும் எந்த காலத்துக்கு தான் வேணும் எந்த மொழிக்குத்தான் வேணும் போது யாருக்கும் எஞ்ஞான் நான் ஒன்னும் தப்பெல்லாம் செய்யல சார் என்ன இடிக்கலான்னு நினைச்ச அதான தப்பு மனத்தானாம் மானா செய்யாமை தலை அப்படின்னு இருக்கிறோம் இந்த குரலுக்கு உரையெழுதிய பரிமையில் மனத்தானாம் என்பதை வைத்துக்கொண்டு அவருடைய அறிவை வேலை செய்ய மனத்தோடு பட்டு செய்யக்கூடாது ஒரு தப்ப மனத்தானாம் மானா செய்யாமை தலைன்னு சொல்லியிருக்காரு தெரியாதனமா மனதுக்கு தெரியாதனமா செஞ்சு விட்டா பறவா மனத்தானாம் மானா செய்யாமை மனத்தோடு படாதபடி அதாவது எனக்கு அந்த புரியல சார் அது மாதிரி மனசுல படல சார் பஞ்சனார் என்று சொல்ற பாருங்க அந்த மனத்தோடு படாம செய்தால் தப்பில்லை என்று எழுதி என்ன நடந்திருக்கு இவை நினைச்ச அந்த கவிச்சுக்கிட்டு மேலே தெரியவே தெரியாது மனச கூட நினைக்கல ஆனாலும் தவறு தவறு எனவே இது மனத்தோடு படாதது ஆனாலும் தவறுதான் அதே போல அதே போல மறுத்து இருக்காங்க அந்த காலத்துல மறுத்திருக்காங்க அதுக்காக பரிமேலையும் ஒழிச்சு ஏன் ஒரே புது தலைவாணி உரையை வைக்கணும் சொல்லல தலைவாணி உரை தலைவா உரையா தலைவாணி உரை எல்லாம் திருக்குறள் நுண்பொருள் மாலைன்னு ஒண்ணு ராமானுஜ கவிராயன் ஒருத்தர் அவர் அவர் திருவள்ளுவரை பரிமேலகரை பாராட்டவும் செய்வார் தப்பு இருந்தா சொல்லவும் சொல்லுவார் இது பட்டிமணி மாதிரி அது பொருந்தது அப்படிலாம் அரங்கமாட்டார் ரொம்ப மென்மையா செஞ்சார் அப்போ எந்த தவறும் மன மனம் அந்த செய்யக்கூடாது மனமறியாம செஞ்சா தவறில்லை அப்படின்னு சொன்னார் என்ன எழுதினார் தசரதன் சாபம் எய்தியது என்னை என கடாவுகசரதன் ஒரு சாபம் பெற்றாலே அது எதனாலேன்னு கொஞ்சம் பரிமேலத்தை கேடுங்க தசரத் செய்த பாவம் எப்படிப்பட்டது இது வேறு தான் என்ன செஞ்சார் ராமாயணத்திரம் இருக்குது ஐயா யானோர் அரசன் அயோத்தி நகரத்துள்ளின் எப்போ வேட்டையாடும் போது இங்கே ஒரு இடத்துல ஒரு இது புலியான பதுங்கி இருக்குது இவர் என்ன பண்ணார் கேட்டால் இது இங்கே என்ன தானே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்காரு பந்தா போடலான்னு அது ஒரு குளத்தங்கரை குளத்தங்கரையில் செடி எல்லாம் வேற பறந்துருக்குது இங்கயோ ஒதுங்கி இருக்குன்னு நினைக்கிட்டு விரைநாங்க நினைச்சாரு அந்த நேரத்துல ரெண்டு கண்ணும் குருடா இருக்கிற தாய் தந்தைய ஒரே ஒரு பையன் அந்த பையன் அந்த தாயரை காற்று வழியை அழைச்சிட்டு வந்தான் சாமான் இருக்கிறது தண்ணி வேணும் தம்பி கொஞ்சம் கொண்டு வாப்பான்னார் சரி அம்மா நீங்க இங்க இருங்கம்மா அப்பா இங்கேயே இருங்கப்பா அம்மா இங்கேயே இருங்கம்மா நாங்க கொண்டாந்து நீங்க எங்க போதிங்க உங்களுக்கு கண்ணு தெரியாது நான் வந்த பிறகு அழைச்சிட்டு போவேன் நான் வந்துடறாதீங்கம்மா நான் வந்துடாதீங்கப்பா இதெல்லாம் பழைய சிவாஜி நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கப்பா இல்ல ஹாராஜா நான் இங்கேயே இருக்கிறா நீ வந்து இன்னைக்கு போய் தண்ணி கூட்டு வாடா அப்படின்னு பையன் எடுத்துட்டு போனா போன உடனே அந்த குளத்தங்கரையில என்ன பண்ணா தண்ணியை முதல்ல என்னைக்குமே மோக்கும் என்ன பண்ணுவான்னு கேட்ட கொஞ்சம் தூசிடுன்னு அந்த ஏனத்துல அப்படியே அந்த தண்ணியை தள்ளிப்டு அப்புறம் போல்றான் புலி தண்ணி குடிக்குது என்ன பண்ணுவான் போடுவான் மக்கு போனா என்ன தம்பி வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் பொருடு அவங்களதான் நான் பாதுகாத்துக்கிட்டு தண்ணி கேட்டாங்க ஐம்பது ஐநூறு இளைஞர் உள்ளத்தை திருத்துவி என்பது என்னுடைய கவலை என்னுடைய கவலை வேற ஒண்ணுமில்லை இல்லை இது காட்டினா என்ன ரேடியோவுக்கும் மட்டும் ஜன்னி பிறந்துருமா அதுவும் தெரியல முருகா அப்படி புடிச்சுட்டான் உடனே அந்த குழந்தை அப்படி இறந்த தூக்கி போட்டுக்கிட்டான் தண்ணி எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டா இது ஒரு பத்து நிமிஷம் ஆகி போச்சு அந்த ரெண்டு பேரும் தம்பி வருவான் தண்ணி சீக்கிரம் காணாம வந்துடுவானுங்க தம்பி வந்துடுவான் வந்துடுவான் தண்ணி இன்னி குடிச்சிட்டு வருவான் இங்க எல்லாம் நல்லா நடத்தலாம் இதெல்லாம் இந்த ஒரு மணி நேரம் காட்டணும் பண்பாடு அல்லவா பண்பாடு அல்லவா அப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் சதவீதம் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே தம்பி வந்துடுவான் என்னமே தெரியல வந்துருவான் வந்துடுவான் யார் வந்துடுவான் வந்துடும் என்ன ரெண்டு பேர் கண்ணு தெரியாது அந்த நேரத்துல கொண்டு வச்சான் தண்ணி வந்துட்டு யாரா ராஜா அவங்க நிறைய இந்த காதல தானே ஒளி கண்ணுலதான் ஒலி இல்லையே அப்படின்னு வச்சுட்டு அந்த பாட்டை எப்படி படிக்கணும் அங்கேயும் சத்தமா அடிக்க தெரிய மாட்டேங்கிறது இலக்கியத்தை பாவிப்போர் அரசு நினைக்கிறேன் இவன் பையன் ூர் அரசத்து உள்ளேன் அழகுறான் அந்த பாட்டம் உண்மையாக சத்தியமா அழுகுதான் படிக்கணும் அழுகுதான் படிக்கணும் இப்படி மெய்யார் கனி கொண்டு எரிந்தே அது விலங்குன்னு கருதி அது நம்ம தம்பி இதெல்லாம் படைசிவா சந்திக்கணும் தம்பி என்று சொல்லும் போது அவங்க அவங்களை காட்டினேன் இதுக்கெல்லாம் ரொம்ப வேலை வேணும் இதெல்லாம் இப்ப இருக்கிற முண்டாங்க எல்லாம் தெரியாது அதனால அப்படி விட்டானது இல்லை இதெல்லாம் காட்டுறதுக்கு ரொம்ப நல்ல சிறந்த அறிவு வேணும் தம்பின்னு சொல்லுங்க செய்துட்டேன் நான் அரசேன் தம்பி உங்களுக்கு என் மாதிரி எப்படி பாதுகாத்ததோ ஐயா அதே மாதிரி நான் பாதுகாக்கிறையா சத்தியம் ஐயா தெரியாத செஞ்சுட்டியா தெரியாத்தனமா என்ன மன்னிக்கினியா மன்னிக்கனியா ரெண்டு ரெண்டு பேர் குழையால விழுந்தார் என் பையன் இனிமே வரப்போறதில்லை என்ன இருந்தாலும் என் பையன் போயிட்டான் அதனால நீ ஆனா காலில் விடல எப்படி என் பையன் பிரிவினால நான் இறப்பு எனக்கு வந்ததோ அதுபோல உன் பையன் பிரிவினால உனக்கு இறப்பு வரும் அதுதான் நம்பி சேயனோ அணியனோ என்றான் எங்க பெரிய தம்பி வீட்டில் இருக்குதா இல்லை புறப்பட்டு போயிட்டானா அப்படின் சார் போயினான் என்ற போடுதத்தையே ஆவி போனா இதெல்லாம் இப்படித்தானா சுவாமி படிக்கணும் படிக்கணும் போயினான் என்ற பொழுதத்தே ஆவி போனான் வீட்டை விட்டு அவன் போயிட்டான் தம்பின்னு சொன்னாரா அப்படியே ஆவி போனான் ஏன் அந்த சாபம் இதை ராமானுஜக வீராயர் கேட்டார் தசரதன் தான் செஞ்சது தவறு மனத்தோடு பட்டதல்ல மனமறியாமல் செஞ்சது ஆனால் தீமை பெற்றானி எனவே நீங்க மனத்தோடு பொருந்தி செய்தாலும் மனத்தோடு பொருந்தாமல் செய்தாலும் தவறு தவறே ஆதலால் இந்த வரகுணன் என்ன பண்ண பிராய் தாக்கப்பட்டது என்ன என கடாவுக அப்ப அது மனத்தோடு பட்டு செய்யாவிட்டாலும் தவறு தவறு என்று அனுபவித்தான் என்று சொன்னார் இப்படி இல்ல தமிழ் இதல்ல தமிழ் எனவே உடனே அது பழைய அமைப்பில் சொல்லப்படும் பிராணம் அல்லவா அதனால உடனே அஞ்சாறு வேதியரை கூப்பிட்டான் என்னையா செய்யணும் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன் பிரம்மச்சாய் பண்ணுங்கண்ணா அப்படியா இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுங்க இத்தனை பேருக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் இப்படி பஸ் மாட்டைக்காரங்க இது பண்ணுங்கள் நல்லா கோயில் கட்டுங்க எல்லாம் சொன்னால் எல்லாம் செஞ்சார் சரிங்களா செஞ்ச பிறகு என்ன கேட்டால் ஓரளவு அந்த சாப நீக்கம் ஆனாலும் கொஞ்சம் குறைஞ்சது நேரத்துடைய வழிபடு கடவுள் சொக்கநாத பெருமான் தான் இந்த மாதிரி பெருமானையும் தெரியாம செஞ்சுட்டேன் ஆனா எத்தனையோ நான் அந்த அந்த கரும கழிவலம் கரும செலப்பதி அர்த்த தான் இருக்கு இந்த பிராய்ச்சித்தம் என்று இருக்குது இந்த பிராய்ச்சித்தம் என்பது இருக்கு தமிழ் சிலப்பதி அர்த்தம் தான் இருக்குது என்ன பண்றது இது செய்த தவறுக்கு கழிவலம் அது நீங்கும் முடியான நிலை இல்ல அந்த கரும கழிவலம் செய்து பார்த்தேன் ஆனா போகல பெருமானை நீ தான் மாபாதகம் சேர்த்தவன் நல்லவா மாபாதகத்தையே தீர்த்தவன் ஆச்சி ஏ அப்படிலாம் இருக்கும்போது என்னுடைய படி தீர்க்கப்படாதான்னு கேட்டவற்ற பெருமான் மகிழ்ந்து அந்த படி நீங்கும் ஆனால் எப்பொழுதென்றால் நீ நேரே இன்னொரு ஒரு ஒரு சிற நாட்களிலே உனக்கும் சோழனுக்கும் பயமே வரும் அந்த சமயத்தில் அவன் தோற்பான் தோற்று ஓடிப்போன சோழனை நீயும் துரத்தி ஓடுவாய் துரத்தி ஓடுகின்ற இடம் திருடை மருதூராக வரும் அந்த திருடை மருதூரில் போய் அங்கே இருக்கிற பெருமானை வணங்கு உனக்கு இந்த சாபம் நீங்கும் என்று சொல்லிட்டான் உடனே சென்றான் அது மாதிரியே சோழன் படையெடுத்தான் துரத்தி ஓடினான் இதோ திருடை மருது எங்க சோழ நாட்டில் இருக்கிற திருடை மருது வந்தது அப்படி போய் கிழக்கு வாயில் உள்ள நுழைஞ்ச பார்த்தான் பெருமானி மகாலிங்க சுவாமி மகாலிங்கம்னு பேர் அங்க இருக்கிற பெருமானுக்கு மகாலிங்கம் நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு எப்படியோ அந்த பேர் வச்சிருக்காங்க அவர் தன்னுடைய பங்குனி மாதத்துல பரணி வரும்போதெல்லாம் திருடை மருத்துவர் வந்து தர்ஷம் பண்ணிட்டு போறாரு அவங்க அப்பாவில சொல்லுவேன் அப்பா சொன்னதுலேருந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின் அவர் ஒரு நல்ல அமைப்பு எனக்கு விவரம் தெரிந்த பிறகு நான் குழால் அருந்தலையா அதுக்கு முன்னாடி சாப்பிடும் விவரம் தெரிஞ்ச பிறகு நான் சாப்பிட நல்ல மொத்த செல்வந்தராக இருந்தாலும் நன்மையில் இறங்கி வேலை செய்கிறேன் அது வரைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அதனால அந்த மகாலி பெருமையை வணங்கினார் வணங்கின போது அதுக்கு ஒரு அசிரீடு கட்டுது நீ சென்ற வாயில் வழியாக மீண்டும் வராது வந்த அந்த பிரம்மச்சி அந்த பிரம்மகத்தியிருக்கு அது கோயிலுக்குள்ளே போன உடனே அந்த முன்னலேயே தங்கிட்டு இருக்கு ஆ இருந்தது அதெல்லாம் போதில்லை உடனே மீண்டும் வந்தான் அந்த பிரம்மச்சாரி இப்போ அந்த ஒரு கோபுரத்து வழியாக போப்படாதாங்க திருமணத்தூர்ல அதுவே மீண்டும் வந்தான் வந்த உடனே பெருமான் நோக்கி போய் அப்படியே பெருமானே உன்னுடைய திருவிருளால் இந்த மாதிரி நான் நீக்கம் பெற்றேன் எங்களுடைய வழி வழியா நீ எங்களுடைய பாண்டியா குடும்பத்திற்கு து என்ன பெருமான விரு தெருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் போட்டு செய்ய வேண்டும் என்ன சிவலோகம் அந்த உலகத்தை நாம் போய் பார்க்கும்படியான காரணம் செய்யணும் அது எங்க இருக்குது கைலாயம் இதுக்கு என்ன நான் இங்கேயே வரவழைச்சு காட்டுறேன் வரவழைச்சு காட்டுறேன் பெருமா நல்லவா சரிலோகம் இங்கே வருகிறது பாண்டி நாட்டு அதைத்தான் வைக்க பாடினார் மணிவாசகர் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த என் அப்பார் ஆனந்தவார்களே பாடுதுங்க அம்மா நாய் இந்த ஆஞானியும் பெண் யானியமா வந்துதான் ஆனா இவருக்கு அது என்ன ஆஞானி பெண் யானி மலையாளத்தை ஆணையா அல்ல கண்டீன் அவர் திருப்பாதம் பெருமாவத திருவடி அம்மையப்பறை அல்லவா நான் பார்க்கிறேன் என்ன பண்றது எல்லாம் இருக்கிறதும் இங்க எல்லாம் அரம்பியல் பார்க்க யாழ்வாசித்து கொண்டிருக்கிற இந்த பெண்கள் கூட்டம் இரு கொடுோ சீரம் எம்பியினர் ஓரு பால் துண்ணிய மலர் கையினர் ஓரு அழுகையர் துவள் கையர் ஓரு பால் அஞ்சலி கூப்பினர் ஓரு பால் மாறு வருது இப்படியெல்லாம் அங்கிருக்காட்டி சைவ சந்தாந்தம் இவரெல்லாம் சரியை தோன்று செய்தவர்கள் அவர்கள் இங்கே எல்லாம் அந்த தாலோகம் இவர்கள் தெரியை சாமீபம் அவர்கள் யோகம் சாரூபம் இவர்கள் ஞானநிதி சாயிச்சியம் தாலோக சாமீப சாரூபகம் சாகித்யம் இதெல்லாம் சித்தாந்தம் இதெல்லாம் அல்லவா திருவாசகத்துல செல்வரு சிவபுரத்தின் உள்ளார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவராணத்தை படிச்சா மட்டும் போதாது சொல்லிய பாட்டின் பொருள் உணந்து சொல்லுவார் சுவாமி என்ன பயன் செல்வரு சிவபுரத்தில் மீண்டும் ரத்தனகிரி உள்ளார் சிவநடிக்கி எப்படி இருப்பாங்க பலரும் ஏத்த பணிந்து இலங்கை போனபோது சிவபிராணத்துல ஏதோ ரெண்டு வரையும் சொல்லிவிட்டேன் கந்தபிராணத்துல மேற்கொள்ள மறுநாள்ல இருந்து ஐயா இங்க சிவபிராணம்னு சொல்லிவிடுங்க சரி காலையில் பத்து ரொட்டு பன்னெண்டு சிவபிராணம் மாலையில நாலு விட்டு ஆறு கந்தபிராணமா என்னமா கலகரணும் போக சரிப்ப என்னால இலங்கைக்கு தான் போன இந்த என்ன பண்றது சஷ்டிக்கு அங்கதான் போய் ஒரு ஏழு நாள் இருந்து ரொம்ப கடுமையான கட்டம் தான் என்ன பண்ண சொல்றேன்னு சொன்னேன் முடியல மணி ஆயிடுச்சு அடுத்த சொல்றேன் நீங்களா அடுத்த ஞாபகப்படுத்துனேன் சொல்றேன் எனவே இப்படி அந்த சிவலோகத்தை காட்டினாராம் காட்டி ரொம்ப அற்புதமாக அந்த வரகம் காட்டி என்னங்க செலவுமே பெரியவங்கெல்லாம் சொல்லுவோம் நாமெல்லாம் சாதாரண அதனால ரொம்ப மகிழ்ச்சி இப்படி சிவலோகத்தை காட்டி பாண்டியனுக்கு மிகுந்த அந்த மகிழ்ச்சி மீது உருவம் பெருமானி இனி என் மட்டுமல்ல என்னுடைய வழி வழி உள்ளாரும் எந்த தவறும் இனி எப்பொழுதும் செய்யாமல் திருக்குறளை சொன்னான் திருக்குறள் அங்கே தான் கையில் ஏறட்டும் என்னைத்தான் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை என்ற அந்த தாரம் எனக்கு மட்டுமல்ல என் வழியில் உள்ளார் எல்லோருக்கும் வரணும் பெருமானி இருபதாம் நூற்றாண்டுக்கு சிறப்பாக வரணும்பா சிறப்பாக வரணும்பா என்று கேட்டுக்கொண்டான் கேட்டுக்கொண்டு பெருமானப்படியாவில் செய்தார் எனவே வரகொன்னுக்கு சிவலோகம் காட்டிய வரலாறு இது எந்த கதையா புது வெறுங்கதை என்ன பண்ணுறது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்ற திருக்குறள் படித்துள்ள அதில் நானே அந்த மெய்ப்பொருள் காண்பதை அறிவாக வைத்துக் கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு பாட்டு கூட சொல்லாமல் போறதுங்கிறது தப்பு என்ன பண்றது என்று சொல்லி மீண்டும் எல்லோருக்கும் இன்றைய வணக்கத்தை கூறி இப்படி நாம் ஏதோ ஆர்காட்டிலும் வேலூரிலும் தத்துவாச்சரியம் இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமக்களோடு சேர்ந்து திருவிழாடற்பணம் படிப்பா பெரிய உராணம் படி நான் சொல்ல சொல்ல சுலாபித படி என்று பெருமான் பணித்த அந்த பணியை நம்முடைய தௌத்தர் சுவாமிகளுடைய தோடி வாயிலாக கிடைத்தது அவர்களுக்கும் நம்முடைய எந்த நிலையிலும் இது வந்து நடத்துகின்ற நம்முடைய கோபால் அவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த கோவில் நிர்வாகம் எல்லோரும் பணக்கம் கூறி நம்முடைய மனோகரன் அவர்களுக்காக கூறி நான் காலையில் பார்க்கறேன் நீங்கள் வந்தது எனக்கு தெரியல இப்போ நீங்கள் பேசின பிறகுதான் வந்திருக்கிறது நான் பார்த்தேன் எனவே இப்படி ஆர்காட்டு பேர் மக்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பாக அத்தனை பெரியவர்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும்